ஸ்திஸா கருணால முதலாத் ब्रह्मजिज्ञासा அது எதப்பாவிக்கமாத ஆனால் ேகோனிய பிரிவத்திவிதிச்சேஷதிக்க कूटस्थ नि भूत नोपती गो हेतु ோஷ वस्तु वस्तु கிராம <coughs> शास्त्र तात्पर्य यदि शास्त्रतात्पर्यविधमुक्रमण इन टापि शास्त्रतात्पर्य अक्रमण அவங்க அர்த்தம் புரிஞ்சுக்கக்கூடிய கிரமங்கள் திருஷ்டோகி அனுக்கிரமணம் அவர்களை அனுசரிச்சு பேசறது அனுக்கிரமணம் அனுசரணம் எல்லாம் தான் அனுக்கிரமிச்சு போறது அர்த்தம் விதாம் தாற்பயம் அனுக்கிரமணம் அனுக்கிரமணத்துக்கு அவர் என்ன தமிழ் கொடுத்திருக்காரு தாபரியம் அறிந்தவர்கள அனுக்கிரமணம் இவர்சூர்ணாக வியாக்கியான தாபரியத்தை அறிந்தவர்கள் முக்கியமான அழைஞ்சாச்சு ஜெ <laughs> <coughs> <coughs> <coughs> ரொம்ப விசேஷமா அர்த்தம் இருந்ததுவும்சத்தரியாமது பாப்ப நான் சுருக்கமாக சொல்ல உங்களுக்கு திருஷ்டோஹி தசிய அர்த்தம் கர்மாவை போதனம் வாக்கியங்கள் எல்லாம் கர்மாவை தான் குடிக்கதாக அர்த்தம் பண்ணிக்கணும் இத்தியவ மாதிரி அது என்னன்னு கேட்டால் தத் தர்ம அது தர்ம ஜித்யாசா விஷயத்தை சேர்ந்தது சாஸ்திர அபிப்பிராயம் அதெல்லாம் வந்து தர்மசாஸ்திர தர்ம ஜிக்யாசையை சேர்ந்தது இங்கே அப்படின்னா சொல்லக்கூடாது அப்பிச்சை ஆம்னாயச கிரியார்த்தத்துவா தான அர்த்தக்கிய மததர்த்தானாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே எல்லாத்துக்கும் நீங்கள் அர்த்தம் பண்ணிங்கன்னா மீமாசா சாஸ்திரத்துக்குள்ளேயே எங்கெல்லாம் வந்து சித்த வஸ்துவை பற்றி பேசியிருக்கோ பூத்த வஸ்துவை பற்றி பூத்த வஸ்துங்கிறது சித்த வஸ்து சித்த வஸ்துவை அர்த்தம் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு அது இஷ்டம் இல்லை மீமாசா சாஸ்திரத்துலேயே தயிர் இதெல்லாம் இருக்குது சித்த வஸ்து சோமையாக அதெல்லாம் இருக்கு அது விஸ்தாரமா அவங்க நிறைய சொல்றாங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நிறைய இதாக இருக்கிற சித்த வஸ்துக்கள் எல்லாம் கூட உங்களால பண்ண முடியல கிரியைக்கு சாதனமா அப்படி அர்த்தம் பண்ணிக்க தான் செய்றீங்க அதுக்கு அர்த்தம் இல்லை அதாவது ஆம்னாயச கிரியார்த்தத்துவா தான அர்த்தக்கியம் மததர்த்தான சொன்னா வேகத்துல எல்லா சொல்ல முடியாது வேகத்துல பல இடங்கள்ல சித்த வஸ்து இருக்கு அந்த சித்த வஸ்து வாக்கியங்களெல்லாம் நீங்க வந்து அர்த்தம் இல்லாமல் பண்ணிடுவீங்க இப்படி ஒரேடியா எடுத்துட்டீங்கன்னா அபிச்ச ஆம்னாய் ஏகாந்த அபியுபட்சத்தான் பவத்தாம் மத்தே பூதோபதேச ஆனர்த்தக்கிய பிரசங்க அப்படின்னு நம்ம கே சொல்றோம் அவங்களுக்கு பிரவிறி நிவத்தி விதி தச்சேஷ வத்திரேக்கேண பூதம் வஸ்து உபதிசதி சேத் பவ்யார்த்தத்துவ உபதிசதி அப்படி படிச்சுக்கோ சாஸ்திரத்துல வந்து பூத வஸ்து எதுக்கு சொல்லி இருக்குன்னா பின்னாடி பண்ண போற கிரியைக்காவது உபதேசம் பண்ணிருக்கு பவ்யார்த்த உபதிஷதி சேத் கூ அப்படி அது சொல்ற போது ஏன் கூட்டஸ்தித்யம் பூதம் நான் உபதிசதி அப்படின்னு உனக்கு என்ன காரணம் இருக்கு நீங்க என்ன அர்த்தம் பண்ணிக்கிறீங்க சாஸ்திரத்துல வந்து சித்த பத்தி வாக்கியம் இருந்தா அத கிரியைக்கு உபயோகம் பண்ணிக்கணும் நினைக்கிறீங்க அதே மாதிரி கிரிக்கு உபயோகம் உபயோகம் ஒரு வாக்கியத்துக்கும் வாக்கியம் நீங்க எப்படி சொல்ல முடியும் நான் சொல்ற விஷயத்த முடியாதுன்னு உன்னால் எப்படி சொல்ல முடியும் பூதவஸ்து இருக்கு பூத்த வஸ்து ஞானத்தினால சம்சார நிவர்த்திங்கிற உத்தமமான பிரயோஜனத்தை நான் சொல்றேன் நீ என்ன சொல்ற பூதவஸ்து ஞானத்தினால பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்ற நிரூபிக்க போறேன் அப்ப நான் இந்த உபதேசத்தை பின்னால வர போறோஜ கர்மா காரணமா வச்சுக்கணும் நீ சொல்ற அதை சொல்லணும்னா இதையும் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்கலாம் இது வந்து சித்தாந்தி பூர்வட்சி பார்த்து கேக்குறது எது எதபி சாஸ்திர தாத்பரியா அனுக்கிரமணம் அப்படிங்கிறது வந்து இந்த பூத்தம் आ, भूतं वस्तु न ூத்தூட்டி உபதிசித் தோஹேத்து அப்படி நம்ம கேள்வி அவங்க நீயப்ப அதுசு பிரவத் நிவ்விதி தேஷம் வதிக்கணும் வச்சேவியம் அபிப்பிராய பின்னாடி பிரயோஜனத்துக்காக இதை சொல்லி வச்சிருக்கு ததினு ஒன்று இருக்கு தயிர் இருக்கு அதுதான் அவங்க இந்த உதாரணம்னு சொல்கிறாங்க இந்த வந்து இதில் ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்காங்க இதில் எல்லாம் அந்த கடலங்குடியோடல ரொம்ப பெரிய சொல்லியிருக்காங்க சோமம்னு ஒன்று இருக்கு தயிர் இருக்கு அது தயிர் வந்து தத்ரா ஜுகோதி அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ததியை பற்றி சில வர்ணனைகள்லாம் இருக்கு ரூபம் ீர்ன்பவியங்கள்லாம் அங்க சித்தவசாக்கியம் நிறைய இருக்கு அதற்கு இது இருக்கு அதெல்லாம் எதுக்குன்னா கிரியையோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அனல பிரவத்வி தேஷவியூத்த அன்பொலிண்ட்ருக்கேன் வேத்துவா உபதிஷதி அபியுபமே நிம் நஷதி அதாவது கூட்டஸி வத்து உபதேசம் பண்ணலேங்க கிரியா சம்பந்தமா தான் சொல்லணும் கிரியா சம்பந்தமா சொல்லாம ஒரு வஸ்து சொல்லப்படாதங்கிறதுக்கு என்ன கேத்து இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க நகி பூதம் உபதிஷியமானம் கிரியா பவதி அதுக்காக கரு உபதிஷமானம் பூதம் அது கிரியை ஆகாது அதனால கிரியை அர்த்தம் பண்ணிக்கணும் உபதிஷியமானம் பூதம் உபதேசிக்கக்கூடிய சித்த வஸ்துவானது கிரியை ஆகாது அதனால கிரியைக்கு ஏதாவது ஒரு கோணத்துல சம்பந்தப்பட்டிக்கணும் அது அது கிரியை ஆஹா அது இருந்தாலும் அது வந்துருக்கதாக எடுத்துக்கொண்டு சித்தவச கிரியர் தான் எடுத்துக்கணும் என்ன என்னது படிச்சுட்டோம் படித்தாலும் நான் காலம்பரம் சொன்னது வந்து நீங்கள் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தீங்கன்ட்டு ஒன்றும் சொல்லலை என்னைக்கும் சேர்த்துக்கிறேன் அதனால திரும்ப சொல்கிறேன் ஏன் சொன்னதே படித்ததே சொல்லிட்டு இருக்காரு சுவாமின்னா காலம்பரை படித்த மாதிரி இருக்காதுங்கிறதான் ஆரம்பிச்சிருக்கேன் இவ்வளோ தூக்க தேசம் இது சேத் அது மாத்திரம் எனக்கே வந்து சொல்கிற போது இருக்கு தெளிவாகவும் இல்லை இப்போ அதனால இப்போ கொஞ்சம் திரும்பவும் வாசிச்சோம்னா ஒரு தினம் போனால் அப்படித்தான் நிறைய திரும்ப வாசிக்க வேண்டியது இருக்குது எல்லாமே இப்போ மூணு நாலு தடவை போனா தான் அந்த டெவலப்மெண்ட்டு மனசில் பதியும் இல்லாட்டி பதிய பதியா இருக்கும் கண்டிப்பாக பதியாது எப்பேற்பட்ட பண்டிதனாக இருந்தாலும் சரி அவனை ஒரு வழி பார்க்கும் இந்த வாக்கியம் கடை தான் அதனால இதெல்லாம் ஆர்டர் பண்ணி இதுனா இதுக்கு இன்னும் இதை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது சிந்தனையும் எல்லாம் பண்ணாதான் அதெல்லாம் பண்ண முடியும் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அவ்வளோதான் அக்ரியாத்வேபிக் கோதச अक्रिया भूत क्रियासाधन क्रिया भूत अप्रियाहुट नैष दोषा கிருயார்த்த்துவி பி இத வருக்கேட் freelance быстр முழுக்கொளி difference இதெவிடமும் ந உல்ல beyமும் கிருயாார் difficulty பபரதைurança் ஊமானும் கிருயார் difficulty இவ்கிடு சிருக்கா hornமுமானண�ு exaggerated கருமால் grandfather pockets அதுதான் உதவுதுன்னு உதைக்கிறது இந்த வார்த்தை அதிவர்த்தனம் என் புக்கு நம்ம புக்குல எல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் மாத்திங்க கொடுங்க அிரேதம் உபதிஷியமான கிரிய நிறைய கமணி கிரிய ஆக அப்புறம் வந்து அதெல்லாம் இது தத்தியாதி தத்தி ததி தயிர் சோமம் இதெல்லாம் இருக்கேன் அது வந்து அக்ரியம் அக்ரியாத்வைப்பி பூதய கிரியா சாதன சாதன பூதியாத்வேப்பி அப்படி படிக்கணும் பூத அக்ரியாத்வேபி கிரியா கிரியா சாதனத்துவாத் கிரியார்த்த பூதோபதேச அது மாதிரியே நீ பிரம்மோபதேசத்தை எடுத்துக்கோயே இன்ன்தோஷ நிறைய வந்து உபதிஷ்டேன के, अंद अक्रियाार्थत् क्रिया क्रिया சரி பரவாயில் பூர்வபட்சி சித்தாந்தேவரே அக்கியே கிரிசனா கிரிப்தே கிரியன உபதிஷம் அல்ல நேரடிய கிரியே நேரடியும் சித்தவா கிரிசசா கிரிம் ஆயிருத்து ஆஹா சித்தவா கிரிந்தா கிரியமா கிரிந்தா உபதிஷ்டே கிரையம் பிரச்சது எப்படி இருந்தாலும் கிரியார்த்தான் பிரயோஜனம் உபதேசம் பண்ணப்படாததாக ஆகிவிடாது ரொம்ப சூக் இருக்கப்பா அவங்க வாக்கியங்கள்ல நான் நேரம் அதுக்கு எடுத்துக்கல அதுதான் தப்பு நிர்ஷமான कर्म नव यहा भूत वस्तु दध्या तथा ब्रह्म अक्रिय अतःएव दधि सोम आदिपदेश ब्रह्मोपदेशनक्यम की भाव अक्रििया क्रिया भूत सिद्धवस्तुन दध्यादे क्रियासाधनवा यगादि कर्म साधनत्वात् साध्यस्य यगादेह शेष शेषत्वाद्वा क्रियार्थः एव क्रिया उपयोगी एव भूतोपदेशः सिद्धवस्तु प्रदेशः इति चेत् अक्रियार्थत्वेपि क्रिया प्रयोजन शून्येपि क्रिया निर्भरता शक्ति मत कर्म निर्भरता सामर्थ्यवत् वस्तुसिद्धं द्रव्यं उपदिष्टमेव उपदिष्टमेव उपदिष्टमेव न நீங்க சொல் எங்களுக்கு கிடையாது உபயத்திரே மத்திய விக்கல் இயமுதீன திரியசானம் திரமணா அப்படி கிரியூனே उपदेश दोषः क्रिया क्रिया साधनत्वं, ோஷ நாட்டு கிரோ கிரிசாஷ் தான் அனுப்ப तथा भूतो पदेश आनर्थक्य दोशस्तु नभवद्येव यदि भूतम वस्तु उपदेष्टम आमनातं नाम प्रसिद्यम थेना भूतो पदेशेना तब वेदांति नहां किम्स्यात किम्मवेति किम दी वादि वचनमेतत। इधन्ना மீமாசக்க மதத்தில் வந்து அவன் வந்து இன்னொரு நான் நினைக்கிறதில் பூத்த வஸ்துவில் எங்களோட நீ எங்களை தோஷம்னு சொல்கிறேன் எங்களோட தோஷம் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேங்கிற பர்ஷன் அதெல்லாம் அப்படி இருக்கிறதுனால உனக்கு என்னாச்சு நாங்கள் எப்படி இருந்துட்டு போகிறோம் உங்களுக்கு என்ன உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவன் கேட்குறான் இது முழுக்க முழுக்க இந்த போர்ஷன் தவ தேன சாதித்திங்கிறது பூர்வ கட்சியே பேசுறது பூர்வ அவனே கேள்வி கேட்டு நீ இப்படி சொல்லியானா அப்படி சொன்னியானா அப்படி சொன்னியானா அப்படி சொன்னியானா அப்படி சொல்லிக்கிறது அவ்வளவுதான் சித்தாந்தினா வச்சனம் நல்ல வேலைப்பா ஓட்டார் அப்போ எதப்பி சாஸ்திர தாத்பரிய விதம் அனுக்கிரமணம் அப்படின்னு ஆரம்பிச்சு சியாதிங்கிற வரைக்கும் யாரு மதம்னு கேட்டா இது வந்து பூர்வ பட்சியோட மதம் இது வந்து வாதி வச்சனமேத்தது அப்படின்னு வாதி வச்சனம் நான் இது வந்து திரும்பவும் நான் வாசிக்கிறேன் வாசிச்சுட்டு நான் கொஞ்சம் சொல்கிறேன் நான் வச்சுங்கோ இது மேலே போவோம் நாங்கள் கிரியா நிர்வர்த்தன சக்தி மற்றும் வஸ்து உபதிஷ்டம் இவ் ஸ்பஷ்டமாக சொல்லணும் ட்ரை பண்ணுறேன் கிரியார்த்தத்துவந்து பிரயோஜனம் தஸ்யம் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு எங்களால் அதை சொல்ல முடியும் அவ்வளோதான் நான் எப்படி நீ எங்களை எவ்வளோ எவ்வளோ வேறு சொல்ல முடியும் அதுதான் எங்களுடைய கருத்து இப்படி சொல்கிறதுனால எங்களுக்கு வஸ்துவை வந்து நாங்கள் சொல்கிற கருத்தை விட்டு நாங்கள் வெறுகி போனதாக அர்த்தமாகாது வஸ்து அனுபதிஷ்டம் பகுதி எதி நாம உபதிஷ்டம் எதி நாம உபதிஷ்டம் எதி பூத்தம் வஸ்து உபதிஷ்டம் ஆம்நாத்தம் நாம பிரசித்தம் தேன பூத்தோபதேசேன அந்த அப்படி சரி இல்லை இந்த கிரியையை போதிக்காமையே ஒரு உபதேசம் என்ன பிரயோஜனம் இல்லை பிரம்மனை வந்து கிரியை சொல்லாமல் சொல்கிறது என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னா நான் பிரயோஜனம் இருக்குதுன்னு நானும் காட்டுறேன் உனக்கு அப்படிங்கிறதான் வேலை கொடுப்பேன் அனவத்தூ உபேஷச்சி அஹா தவிரவன மவிஷ <havishishtamartavattvam>, கிரியசானவன <havishishtamartavattvam>, உனச்சேத் इत्यादि னியம் தனாவகே नयाहा। शक्यम शक्य अिया कल हननक्रियादासीकेके नयते नय नय नंगेश चैश न नयहा नयहा चैेशह चैेशह स्वभावह स्वभावह नंगेश चैश न नंगेश चैश स्वभावह नंगेश चैश स्वभावह यत्ष्वै। यत्ष्वै। अभावं स्वयमेव अभाव சயமேவ अन्यत्र அதிஷா अभिधानं அணம் சரி எங்க நீ வந்து எப்படியாவதுண்டு சொல்ற நா கிரியை இல்லாமலேயே பிரயோஜனத்தை நாங்க இதுதான் பீக் முடிமா பீக்னா கிரிய ஞானத்தினாலேயே பிரயோஜனம்ங்கிறத நிரூபிக்கிற பாகம் இதெல்லாம் இதெல்லாம் தான் அந்த இதுக்கு மேல போக முடியாது அவ்வளவு தினம் சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறார் சிங்கராச்சாரியர் இதுக்கு மேலே சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு எல்லாம் மீமாசக மதத்துலேருந்து அவங்க வாக்கியங்களை வச்சுக்கிண்டே அவங்கள்டே இருக்கிறத வச்சுன்னு பேசின்னு சொல்லிகிட்டே போறாரு ஏன்னா உங்க மதத்தில் இருக்கக்கூடிய இந்த அபிப்பிராயங்களின்படி பார்த்தாலே நான் இப்படி ஒரு கருத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறத சங்கராச்சாரியா தெளிவாக சொல்றாரு அனவகத ஆத்மவஸ்து உபதேச அனவகத ஆத்மவஸ்து உபதேச என்ன என்ன அவகத அவகதம் இல்லாத உபதேச அறியாத ஆத்ம உபதேசிக்கிறது வேதம் ததைவீதம் அருகத்தீ நீ என்ன ததி சோமம் எல்லாம் இருக்குங்க இங்கேயும் வந்து அது வெளியில இருக்க அந்த விஷயத்தை இதோட கிரியையில சம்பந்தப்படுத்தி அதே மாதிரி ஆத்மா வந்து தெரிஞ்சிக்காத ஒன்னா இருக்கு பிரம் ஆத்மா பிரம்மனா தெரிஞ்சுக்காம இருக்கும் அதை பத்தி சொல்லி கொடுக்கறது சாஸ்திரம் அது அப்படி அதே மாதிரி ஓம் அது மாதிரியே என்னோடதுன்னு இருக்கேன் உச்சத்தை நாம உபதிஷ்டம் அப்படின்னா இதுக்கும் பிரயோஜனம் இருக்கு ஆஹ் தசைவ பவித்து மருகத்தின்ன அர்த்தம் பவத்தாம் மத்தே பூதவசத்து உபதேசம் எப்படி கிரியையோட பிரயோஜனம் உடையதாக ஆகுறதுன்னு எப்படி நிரூபிக்கிறையோ அதே மாதிரி ஏ மதத்துல கிரியை இல்லாமயே பிரயோஜனம் உடையதுன்னு நானும் சொல்லின்றேதானே திரும்ப திரும்ப ஓ அந்த வாக்கியம் அர்த்தம் இருக்கிறது நானும் மறுக்கவா செய்யறேன் இல்ல நீ இந்த வாக்கியத்தை அப்படித்தான் அர்த்தம் பண்ணணும்னு சொல்றதுக்கு உனக்கு தகைட்டு கிடையாது நான் சொல்லிட்டேன் இந்த பிரம்ம எங்கெல்லாம் உபரிஷத்துல பிரம்மனை பத்தி சொல்லியிருக்கோம் அந்த வாக்கியத்துக்கு நீ அப்படித்தான் அர்த்தம் சொல்லணும்னு நீ சொல்ல முடியாது நான் சொல்றதை சொல்ல முடியும் நான் அதுக்கு காரணம் வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற பிரயோஜன அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுவாப்போம் அப்படின்னா தவகத்தியா தகத்தியானேதோ நிவத்திசாரஹேதோஹோ மித்யாஜானசம்சாரத்துக்கு காரணமானத்தினுடைய நிவத்தி ஏற்படுறது மாத்திடும் மித்யாஜானச நிவத்தி பிரயோஜனம் கிரியத்தை இத்தி அவசிஷ்டம் அர்த்தவத் அர்த்தவத் பிரிக்க முடியாது அர்த்தம் வஸ்து உபதேசன் கிரியாசாதன வஸ்து உங்க புக்கில் எப்படி இருக்குது கிரியாசாதன வஸ்து உபதேசன்னு இருக்கா அவித்யா நிவர்த்தன கிரியாக சாதனத்தை அவித்யா நிவர்த்தி கிரியா சாதனமா இருக்கு எங்களுக்கு அவி அவிவர் கிரனா்ண உபதேஷ் கிரியசான வத்து உதேஷனே இதுவும் கிரியாசாதன வஸ்துவா உபதேசம் பண்ணுறது என்ன கிரியாசாதனம் அவித்யா நிவர்த்தி கிரியாட்டா நம்ம அர்த்தம் வந்து கிரியா இல்லைங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வித்யா நிபுணம் தெரிஞ்சுக்கிறோம் கிரியை கிடையாது ஆனா கிரியா சாதன வஸ்து உபதேச தமிழ்லதான் போடுற பாருங்க அவித்யா நிவர்த்தி மீமைக்குள்ள நுழைஞ்சாலே நமக்கு இதெல்லாம் பிரகடசியில எல்லாம் சொல்லணும் அதை அறிவதனால் சம்சாரத்திற்கு காரணமான உபதேசத்துடன் வேறுபடாமல் அதை போலவே பிரயோஜனம் உள்ள தன்மை உண்டு கிரியைக்கு அதான் இந்த கிரியா சாதன வஸ்து உபதேசம் மொட்டையா நிற்கிறது எப்படி அர்த்தம் சொல்றது அதை அறிவதால் வாஸ்தவம் இல்லாத அஜானத்தினுடைய நிவர்த்தி ஆகிற பிரயோஜனம் ஏற்படுகிறது என்று கிரியைக்கு சாதனமாக உள்ள வஸ்துவின் உபதேசத்துடன் வேறுபடாமல் அதை போலவே பிரயோஜனம் உள்ள தன்மை உண்டு எப்படி நீ வந்து கிரியாசாதனமா சொல்றியோ நானும் சொல்றேன் அவித்யா நிவர்த்தி கிரியாசாதனம் பிரம்ம உபதேசா அவித்யா நிவர்த்தி கிரியாசாதனம் உனக்கு ஓம் பாஷையிலே பதில் சொல்றேன் அவித்யா நிவர்த்தி கிரியாசாதனம் அதுக்கு வந்து விளக்கம் சொல்றது அப்பிச்ச அதாவது நான் சொல்ற விஷயத்த உனக்கு நான் மாதிரி சொல்றேன் கேளு அப்படின்னு நம்ம சாஸ்திரத்திலேயே எழுதி வச்சிருக்கு அப்பிச்சா பிராமணோ நகந்தவியா அப்படின்னு இருக்கு பிராமணோ நகந்தவியா அர்த்தம் ஏதுல பிராமணனை கிரியா கொல்ல கூடாது அப்படிங்கறது நீ கிரியா சொல்ல முடியுமா அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அவதா என்ன அர்த்தம் நீ செய்யக்கூடாதுங்க தான் என்ன அர்த்தம் செய்யக்கூடாதுங்கிற பதத்துக்கு அது என்ன நீ அது எப்படி நீ மீனிங் பண்ணுவேன் வேதத்துல வார்த்தை இருக்கு நஹிம்சியாத் சர்வாணிபூதாணி அப்புறம் அது பிராமணோ நகன் தான் யார் எடுத்துட்டு இருக்காரு ஆஹ் வந்து நஹிம்சியாத் சர்வா அணிபூதானி இப்படி இருக்கு அவ வந்து அதனாலதான் ஷங்கராஜர்கள் வந்து சத்தியம் வதங்கிற இடத்துல என்ன அர்த்தம் சொல்றாரு அது அர்த்தம் வர்ஜன சத்தியம் வதங்கிறத கூட வாழா அந்த மீமாம்சை நிறைய படிச்சதுதான் நல்லா புரியும் ரொம்ப சூக்ஷமான அர்த்தங்கள் இதெல்லாம் பேசுறவங்க தான் நமக்கு தர்மசாஸ்திரமே நல்லா புரிய ஆரம்பிக்கும் அதில் சத்தியம் வத அப்படின்னு சொன்ன சத்தியம் பேசுறதுல அந்த தாற்பயம் இல்லை அப்போ எழுந்த உடனே காலமில் எழுந்த வந்து பிடிச்சேன் போனேன் என்ன பரிசு சத்தியம் வதம் என்னன்னா பொய் சொல்லக்கூடாது அதில் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது தான் தாத்பரியம் இல்லை உண்மை சொல்லணுங்கிறதுல தாற்பம் இல்லை ஒரு விஷயத்தை பத்தி பேசுற போது அதில் போய் கலந்துருக்காங்க அது நான் தான் ரொம்ப நுணுக்கமாக சில பேர் பேசுறது உண்மையும் இருக்காது பொய்யும் இருக்காது அப்படின்னா பேசுறது அது நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரேன் நிறைய அப்படி பார்த்து கற்றுக்கிட்டேன் வந்து பேசுற போது பார்த்தா தெரியும் கூட இருந்து பார்த்தாதான் தெரியாது அது எப்படி எப்படி எங்கெங்க எப்படி சொல்றோம்னு தெரியும் அதில் அது என்ன உண்மையை சொல்கிறதுனால சில பிரச்சனை வரும் பொய்யை சொல்கிறதுனாலேயும் சில பிரச்சனை வரும் பொய் சொல்கிறது பெரிய பார்ப்போம் உண்மையை சொன்னால் நமக்கு சிக்கல் வரும் அப்போ என்ன பண்ணுறது அதுக்கு அழகாக பதில் மாற்றி சொல்வது அதில் வந்து இப்படி ஆக்கும் அப்படி ஆகும் தேவை சொல்றது அந்தந்த விஷயத்தை பொறுத்திருக்கு அது பொறுத்து இருக்குது அதனால் நிறைய பேருக்கு தப்பிக்கணும்னா பொய்யை சொல்லிவிடுறது பொய்ய சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அது பொய் இந்த அதாவது வாய்மை எடுத்து குறைதீர்ந்த நன்மை பயக்கும் எனினு யாருக்கு நன்மை தான் தர்மத்துக்கு நன்மையாது அது வந்து கடைசியில் சுயநலத்தை தான் முடியறது பொதுநல நன்மையா அது கேட்க வேண்டி வந்துடுறது அப்புறம் பாக்குறோம் அது வேற விஷயம் அப்ப வந்து பிராமணோன்தவியாங்கிறது நிவர்த்தியை உபதிஷது எப்படி கேட்குறாரு நாப்பி கிரியா சாதனம் அது கிரியன்னு சொல்லுவியா கிரியா சாதனம்னு சொல்வியா இது முதல்ல பேசுனது கிரியா சாதன வஸ்து உபதேசங்கிறது ஒரு வார்த்தைக்காக சொல்லிருக்கார் தேவசாதனமா சொல்றது கிடையாது ஆச்சாரியன் அவர் வந்து என்ன சொல்வார் சமஸ்த காரக வர்ஜிதம்பர் பிரம்மர் சர்வ கார ச ஒரு காரகமும் கிடையாது அது வந்து நீ வந்து கர்மா கிடையாது கரணம் கிடையாது சம்பிரதானம் கிடையாது அதனால ஒண்ணுமே சொல்ல முடியாது அதனால அதெல்லாம் கிரியா காரக ஃபலவர் ஆச்சார அடிக்கடி சொல்றாரு பிரம்மனை பத்தி சொல்றதுலாம் கிரியா காரக ஃபலவர் நிறைய இடங்கள்ல வியாக்கியானங்கள்ல பார்த்திருக்கோம் அப்பிச்சா நான் மேல ஒரு படி போய் கேட்கிறேன் போட்டேன் பிராமணோன அந்தவியா இத்திச்சா ஏமாத்தியா நிவர்த்தி உபதேஷத்து அந்த மாதிரி நிவர்த்தி வாக்கியங்கள்லாம் உபதேசம் பண்ணப்படுறது நான் சா சா கிரியா அது ஒன்றும் கிரியை கிடையாது நான் அப்படி கிரியா சாதனம் அது எந்த கிரியைக்கு சாதனமாக சொல்வே நீ சொல்ல முடியாது அக்ரியார்த்தானாம் உபதேச அனர்த்தக்சேத் கிரியையை போதிக்காத வாக்கியங்கள்னா அனர்த்தகம்னு ஒரு சூத்திரத்தை ஒன்று பெருசாக வச்சுன்னு இருக்கேன் ஆம்னா எஸ் கிரியார்த்தத்துவா அது அனர்த்தக்கியம் அததர்த்தான திருஷ்டோ அர்த்த திருஷ்டோஹி தசிய அர்த்த கர்மாவபோதனம் அப்படின்னு நீங்கள் ரெண்டு சூத்திரத்தை பெருசாக அப்படி பார்த்தா இந்த வக்கியத்துக்கு நீங்கள் நீ அர்த்தம் சொல்லுவேன் கேட்குறது இதுக்கு எப்படி சொல்லுவேன் பிராமணோன்தவியாங்கிற வார்த்தை கிரியையா கிரியா சாதனமா அவுட்டு நீ அங்கேயும் நீங்கள் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் அனர்த்தக்சேத் பிராமணோன்தவியா இத்தியாதி நிவத்தி உபதேசானாம் அனர்த்தக்கியம் பிராப்தம் அதுக்கு அர்த்தம் வந்து அனர்த்தக்கியம் வந்துடுது பிரயோஜனம் கிடையாது தச்ச அனிஷ்டம் அந்த வார்த்தையை நீ ஒத்துப்பியா பிராமணோன அஹந்தவியாங்கிறது பிராமணியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா பரம பிராமணியமாக வச்சுட்டு இருக்கேன் अनुरागेने, अनुरागेने, अनुरागेने शक्यं क्रियार्थत्वं निवृत्ति ृत्तिदासी व्यति அப்படின்னு அர்த்தம் இருக்கும் இல்லையோ அந்த சக்கியத்துக்கிட்ட முன்னாடி போட்டுக்கணும் சம்பந்த அப்பிராப்தியா கிரியார்த்தம் கல்பயித்தும் சக்கியம் ந சக்கியம் இப்படி படிக்கணும் இந்தியா நிவத்தி வத்திரேக்கிராப்துரா அப்பிராப்த கிரியார்த்தம் கல்பயித்தும் நகியம் புரியம் அதாவது இந்த அர்த்தத்தை தவிர கொள்றதுங்கிற செயலுக்கு விடு விடுவிக்கிற ஔதாசீன்யம்ங்கிறத தவிர நீ வந்து இயற்கையாகவே மனிதனுக்கு கொலை பண்ற புத்திக்கு சம்பந்தத்தோட கூடின நம் நஞ்சு என்ன சொல்றது கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது கொலை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இரு ஏ சுவாவமாகவே கொலை பண்ணணுங்கிற எண்ணம் உள்ளவனுக்கு எண்ணத்தை உடையவனுக்கு நஞ்சுங்கறத என்ன சொல்றது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது அந்த நஞ்சோட அர்த்தம் என்ன அதுக்கு வந்து அது கூடாதுன்னு சொல்றது அபாவத்தை சொல்றது பதத்தோட சம்பந்தம் உள்ளதான் அபாவ அபாவ சொல் இல்லையா அனுபலப்தி பிரமாணத்துக்கு என்ன சொல்றோம் இல்லே இருக்கிறதுங்கிறது விளங்கலேங்கிறது தான் இல்லேங்கிற ஞானத்துக்கு பிரமாணம்னு சொல்றோம் இப்படிதான் பிரமாணம் சொல்றோம் அனுபலப்தி பிரமாணத்துக்கு அனுப்ப அனுபிப்பிரித்துக்கு பிரமாணம் என்ன உபல உபிஜம் அதே மாதிரி அதே மாதிரிதான் சம்பந்தப்பட்டது பிராமணதுங்கிற ஒரு சம்பந்தப்பட்டது நஞ்சு நஞ்சோட அதை விபக்திய அதை போட்டு நடந்து ஷஷ்டி நஞ்சு அப்படின்னு படிக்கணும் நான் அதனால பிராப்த ஹந்தியார்த்த ஹந்தியர்த்தம் பிராப்த ஹந்தி கொலை பண்ணணுங்கிறது சுவாவமா இருக்கு அதோட சம்பந்தப்பட்டது அதை வந்து நஞ்சி என்ன பண்றது கூடாதுங்கிறது ஸ்வபாவ பிராப்தியா இருக்கக்கூடிய ஹந்தியர்த்தத்தை அது வந்து என்ன பண்றது நஞ்சுங்கறது என்ன பண்றது அது நீக்கிறது நீக்கிறதுனால என்ன சொல்றாருன்னா அப்பிராப்த கிரியார்த்தம் கிரியையே கிடையாது அப்பிராப்த வர முடியாத கிரியார்த்தத்தை நீ கற்பிக்க வர முடியாத கிரியார்த்தத்துவத்தை நீ முடியாது எதுனால இதை தவிர இந்த அர்த்தத்தை தவிர வேற சொல்ல முடியாது இதெல்லாம் படிச்சுட்டோம்ல நயச்சு நயச்சவாவ அபாவம்ோய நயம்னய நய இது நோடஸ்வ நஞ்சுங்கறத நஞ்சுங்கிற இத போட்டோம்னா பிரத்யேகத்தை போட்டோமான அதனுடைய சுவாவம் இதான் அர்த்தம் அபாவ புத்திசீன்ய காரணம் அபாவபுத்தி தான் அது கூடாது சொல்லிடுத்துனால பேசாம இருக்கும் அபாவ காரணம் சாச்ச கிரியா சாச்ச இந்தன அக்னிவத்து உபசாமிய இதெல்லாம் நிறைய சாஸ்திரத்துல பலம் இருக்கணும் எல்லாம் நல்லா மீமம் செய்யலாம் வாசிச்சா தான் ஏற்படும் கொள்ளுதலுடன் நெய் சேர்ந்திருப்பதால் கொள்ளுதல் என்ற கிரியையிலிருந்து நிவத்தியாகிய பௌராசீன்யத்தை சும்மாவிருப்பதை விட்டு வேறாக ஏற்படாமல் கிரியையை பிரயோஜனமாக என்று கல்பிக்க முடியாது அல்ல என்பதற்கு தனக்கு சம்பந்தப்பட்டிருப்பதின் இல்லாமையை அறிவிப்பது என்பது அதுவே சுவாவம் இல்லாமை என்ற எண்ணமோ சும்மா இருப்பதற்கு காரணம் அதுவும் விரகு எரிந்துவிட்ட அக்னி போல தானே சமணத்தை அடைந்துவிடும் சா அபாவ புத்தி சான் இருக்கு இல்லையா அர்த்தம் அபாவ புத்தி அந்த இடத்துல சாங்கிற அந்த தச்சப்தார்த்தம் வந்து என்னது அபாவ புத்தி அபாவ புத்தி அது இவளுக்கு அது இந்தியத்துல வந்து எண்ணமே வர்றதில்லை அடங்கி போயிடுது அதாவது எரிஞ்சு போன கட்ட மாதிரி உபசாமிய தானே அந்த அபாவ புத்தி போயிடுது தஸ்மாத் பிரசக்த கிரியா நிவத்தி ீன்யமேவ பிராமணோ நந்தவியா இத்தியாதிஷு பிரதிஷேதார்த்தம் மன்னியாம கூடாதுங்கறத கூட நினைக்கிறதுல அதுல நம்ம உதாசீனம் வாழ்ந்தான் சொல்லுவோம் பிரசத்த கிரியா நிவர்த்தி ஔதாசீன்யம் நல்ல அந்த கிரியாயிலிருந்து விடுவிக்கிறது ஔதாசீன்யமேவ பிராமணோ ந ஹந்தவியா இத்தியாதிஷு பிரதிஷேதார்த்தம் பிரதிஷேதார்த்தம் அப்படி நாங்க நினைக்கிறோம் மன்யாமஹே அந்நாபதி விரதாதிபிய இதே மாதிரிதான் மற்ற விரதங்கள்லயும் அர்த்தம்னு சொல்றேத உத்தியந்தமாதித்யம் உத்தியந்தமா ஆஹ் அதாவது உதிக்கிற சூரியனையும் மறைகிற சூரியனும் பார்க்க கூடாதுன்னு வேதத்திர வாக்கியத்துல இருக்கு அந்ந பிரஜாபதி விரதாதிபிய பிரஜாபதி நாமக்க பிரம்மச்சரிய விரதாதிப்தா அந்த விரதாதினா உதிக்கிற சூரியனு மறைன உத்தியந்த மாதித்யம் ஒத்துக்கூடாது சன்செட்டோ சன்ரைஸோ பார்க்க கூடாது பார்த்தா கண்ணுக்கு சூரியனை நேரம் பார்க்கறத கண்ணுக்கு அது வந்து ஒத்துட்டாங்க சாஸ்திரத்துல அது இதான் வச்சுட்டாங்க உத்தியந்தம் அஸ்தந்தம் தியாயன்னுட்டாங்க லேசா பார்த்துட்டு கண்ணை மூடிக்கணுட்டான் பார்க்காதே தொடர்ந்து பார்க்காதேன் அதனால வந்து மத்தியானமே சூரியனை பார்க்கறதுக்கு இந்த முறையை வச்சு இப்படி லேசா இப்படி பார்த்துட்டு அதுவும் அந்த மந்திரம் ரொம்ப சின்னது ஜியோக்ச சூரியன் திருஷே யஉதகான் சமபோஹிதாட்ச சூரியோகி பஸ்சின் மனசாபுநாத் அவ்வளவு அந்த மந்திரம் அதுக்குள்ள பார்த்து பிரம்மச்சாரி தனமும் மத்தியானம் சூரியனை பார்த்துட்டு சொல்றதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது சூரிய பிரார்த்தனை இருக்குது பிரார்த்தனை பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு ஜோச்ச சூரியன் உதகான் அக்ஷ சூரியோ மனசாபநாத் அது இந்த முதிரைக்காரி சொல்லிக் கொடுத்துட்டாங்க இதுதான் இப்படி தான் நீ பார்க்கணும் அப்படின்ட்டாங்க எவ்வளோ எவ்வளோ யோ எவ்வளோ விவரமாக இருந்துருக்கணும் இப்போ வந்து சயின்ஸை வந்து இதை ப்ரூவ் பண்ண வேண்டியது அப்போ ஒன்று ஒன்றுக்கும் ப்ரூவாக தேங்கோ ஓடுறது ஒருத்தர் கேட்குறதுக்கு ரஷ்யாவிற்கு சாத்தம் பண்ணுறது இல்லையா நமக்கு ரஷ்யா இருக்கணும் பாப்பி உனக்கு கிடைக்கல உனக்கு கிடைச்சிருக்கு ஏன் பண்ண அப்படின்னு ஏதோ ஒன்று அப்படி நியாயமான கொஸ்டின் மாதிரி தான் தெரியல ரஷ்யா இருக்கிற நிம்மதியாக இல்லாமல் இருக்கான் நம்மளும் அப்படி இருக்கலாமான்னு கேட்டேன் ரஷ்யா இருக்கிறவங்க மனசாந்தி இல்லாமல் திண்டாடுறான் நம்மளும் திண்டாடலாமா அப்படின்னா அது முடியாது அப்படின்னா என்ன பண்ணணும் இல்ல அந்நிய பரத்திர வேதத்துல இருக்கு நேக்ஷேத உத்தியந்த ஆதித்தம் அங்கே நங்க எல்லாம் இருக்கு அதுல வந்து என்னன்னா அது உதாசீன்தான் தாற்பயம் சூரியனை பார்க்காதே அப்படின்னா அது கிரியா கிரிய இல்லை அது வந்து நிஷேதம் நிஷேதம்ங்கிறது என்ன அவதாசீனத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போறார் அந்நாபதி விரதாதிபியாக இந்த பிரஜாபதி விரதத்துல சொல்லக்கூடா இந்த இந்த நீங்கள் பார்த்துருக்கலாம் பிராமண கல்யாணங்கள்லாம் விரதம் பண்ணுற போது பிரம்மச்சாரியை கண்ணை கட்டிவிடுவார் கண்ணை மூடி கட்டிவிடுவாங்க பார்க்கக்கூடாது சொல்லி அதையும் பார்க்கக்கூடாது கண்ணை கண்டுபான் அவன் கண்ணை கண்டு பார்த்துருவான் அப்பா பக்கத்தில் ஒரு ஒரு சடங்கு இருக்குது அப்படி நான் விஸ்தாரமாக விசாரம் பண்ணறேன் அது இருக்குது பழக்கத்தில் இன்றைக்கி இருக்குது கொஞ்சம் கட்டி வச்சிருப்பான் பார்க்கக்கூடாது அது ஒரு துணி வாங்கி உ ஆன அத்தனுமணு நூத்தனோ யாரையும் ஒரு பிராமண உபலட்சணம் பண்றாங்கல்ல அடிக்கடி ஒரு மந்திரம் பிரம்மக்ஷத்ரம் பான் பிரம்மன் பிராமணும் க்ஷேம இருக்கட்டும் தான் ஹோமும் ஏன் பிராமணும் கஷேம இருக்கட்டும் பிராமண கஷத்திரியின் உபலட்சணம் ஏன்னா நீங்களா கதை விட்டுறீங்களான் நான் இல்ல பாரு பிராமணனும் ஷத்ரினும் சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கிறதுனால அவனை உபத்திரி நியாயம் மாறி உபலக்ஷணம் அது எதுக்கு எடுத்திருக்குன்னு கேட்டால் இந்த உப கட்டோத்தை எடுத்துக்கோ எஸ் சிரமச்சத்திர்ச உபேபக அதன் ஆச்சாரம் என்ன சொல்லியிருக்காருங்க படிச்சப்பாரு உபலக்ஷணம் பார் எல்லாரையும் உபலக்ஷணம் தான் எடுத்துக்கிறது ஏன்னா இவங்க சொசைட்டிலாம் முக்கியமாக இருக்காங்க மற்றவங்களாம் கீழே இருக்காங்கிறதுனால இவங்க முக்கியமாக காரியம் பண்ணுறாங்கிறதுக்காக சொல்லுது அதை ஒத்துக்கலை அதை ஒத்துக்காட்டி போயிட்டு போட்டாங்க யாருக்கும் நஷ்டம் சமுதாயத்தில் இன்னும் கூட பேக்க பத்திரிகைலாம் தான் போட்டுருக்கிறேன் வேண்டாம் தான் நாட்டுக்கு கடுதலை கொடுத்துருது கொடுத்து கொண்டு இருக்கிறது இங்கே எந்த பிராமணம் போய் சொல்கிறான் எவனையாவது இன்னும் வந்து அந்த இதில் தான் இருக்குது அந்த ஊருக்குள்ளே இருக்கிற பள்ளம் பறையின்குள்ள தான் சண்டையை நடக்கிற சண்டையே வந்து இவன் எந்த இங்கேயா பண்றேன்னா யாராவது ஒரு ஆயிரம் வந்து சோமயாகமா பண்ணிட்டு பண்ணுறேன் சோமியாமோடய வாஜ்ப இங்கெல்லாம் அக்னிவோத்திரம் தான் பெருசாக நடந்துட்டுருக்கு அக்னி சோமபானம் சுராபானம் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் தான் நடந்துகிட்டுருக்கு அதுக்கு எல்லாத்தையும் மற்றவனே கூட்டு சேர்த்து தான் உந்துட்டேன் எங்கே இருக்குது சந்தியாவந்தனம் ஆகுது காயத்ரி ஆகுது ஜபம் ஆகுது கிடையாது அங்கே தான் பெருசாக இருக்குது அங்கே யாரும் இதெல்லாம் ரெண்டு அதே சொல்லலாம் நீங்கள் தான் நீங்கள் தான் இதெல்லாம் உருவாக்கிறது அப்படியா சரி சரி சும்மா எழுத்தியாச்சு இருக்குதா என்ன நிறைய இருக்கு இன்னும் இன்னும் என்னது டம்ளர் முறையா அந்த இது டம்ளர் சிஸ்டம் இன்னும் மாறில இந்த இவ்வளோ போலீஸ்காரருக்கான என்ன பண்ணுறேன் என்ன சொல்லுவோம் கவர்மெண்ட் இருக்கு போலீஸ் இருக்கு பவர் இருக்கு சட்டம் இருக்கு ஏன் சும்மா இருக்காங்க ஓட்டு ஓட்டு இப்போ தீண்டாமைக்கு காரணம் மதமா திரீண்டாமைக்கு காரணம் மதம் சொல்லி எப்படி ஏமாத்தான் பார் திரீண்டாமைக்கு காரண மதம் இல்லைப்பா ஊரில் போலீஸ் ஒழுங்காக வேலை செய்கிறதில்லை நீங்கள் சரியாக கவனிக்கிறது இல்லை அவனுக்கு செய்ய வேண்டியது நீங்கள் செய்யறதில்லை செய்யாமல் வந்து அங்கே இருக்கிற சிஸ்டத்தையும் இவனால் ஒன்றும் நாங்கள் கூட அடி கிடைக்கும் பின்னிடுவான் இவன் அவனை அடிச்சிருவான் இவன் இவனை எல்லாம் நடக்கும் ரெண்டாவது ஓட்டு பிரச்சனை வேறு ஒரு பக்கம் இருக்குது அதனால் அங்கே நடக்காது அதனால் ஓட்டு ஓட்டுனாலதான் தீண்டாம வளருதுன்னு சொல்லலாமே தவிர ஓட்டுக்காகத்தான் இந்த தீண்டாம வளருதுன்னு சொல்ற மதத்தினாரு எந்த கோயில் இருக்கு இப்போ கிடையாது இப்படியே இப்ப மீனாட்சி கோயிலுக்குள்ள ஒரு இங்க இந்த ஊர்ல இருக்கிற மகாலிங்கம் இருக்கார் பக்கத்துல இருக்கவங்களா ஹரிஜன் ஏ ந இவங்க எல்லாம் இங்கெல்லாம் வர்றாருன்னு என்ன பழகுறாருன்னு இதெல்லாம் பண்றாங்க அவங்க ரொம்ப திருப்தியாக இருக்கும் உள்ளூர் குள்ள போச்சு இருப்பாங்க ஒரு இடத்துக்கு வீட்டுக்குள்ள நடக்காது நடக்காது அதனாலதான் அவங்களுக்கு இங்க வந்து ரெக்கக்னேஷன் இருக்குன்னு நினைக்கிறாங்க மதிப்பு இருக்கு நினைக்கிறேன் ஏன் அங்கே கொடுக்க முடியல அங்கே நான் ஐயா உக்காந்துருக்காங்க எல்லாம் தேவைமாரு தேவைமாரு முதலியாரு செட்டியாரு அவங்க தானே உக்காந்துருக்காங்க சரி என்ன எங்கேயோ போகிறது எதுக்கு சொல்லுறேன்னா பிராமணோன்னு அந்தவியா பிராமணோன ஹந்தவியாங்கிறது சர்வாணி பூத்தானி அதனால தஸ்மாத் புருஷார்த்த அனுபயோகி உபாக்கியான பூதார்த்தவாத விஷயம் ஆனர்த்தக்கிய அபிதானம் திரஷ்டவியம் அதனால என்ன சொல்லிட்டேருண்ணா ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல் அன்னியற்ற பிரஜாபதி விரதிபியாகனா என்ன அர்த்தம் பிரஜாபதி விரதத்துலேயே இதே மாதிரி கதை நிறைய இருக்காப்பா மற்ற இடத்துலயும் இது மாதிரி நிறைய நான் எனக்கு சொல்ல முடியும் உனக்கு பதில் சொல்றது என்கிட்ட விஷயம் இருக்குங்கிற சாஸ்திரத்திலேயே மீமாசக மதத்திலேயே சொல்றதுக்கு எனக்கு நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் இவ்வளவு சொல்றதுக்கு காரணம் என்ன தத்துவயாது என்ன அதனால என்னன்னா இந்த ஞானத்தினால மோட்சம் இருக்குன்னு நம்ம சொல்லிதான் இது வந்து ஒத்துக்காத வந்து நம்மளா ஒத்துக்காம இருக்கும் இப்போ நம்ம போய் ஊரில் உபதேசம் பண்ணுறோம் எல்லோரும் ஒத்துட்டு நீ எல்லாம் பிரம்மன் சொல்கிற போது யார் மாட்டாங்கிற அந்த காலத்தில் வேதத்தை பிடிச்சிட்டு இருக்கவங்க கர்மகன் நீ வேதத்தை வச்சுன்னு பிரம்மனை சொல்கிறேன்னு என்ன தைரியங்கிறான் பிரம்மனை சொல்கிறேன் என்ன உனக்கு தைரியம் இருக்கணும் முழுக்க கர்மாவை சொல்லிட்டு இருக்குன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கர்மாவை சொல்லலை பிரம்மக்கார்த்த சொல்கிறதுங்கிறது இவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு அதாவது தஸ்மாத்து புருஷார்த்த அனுபயோகி உபாக்கியாதி உபயோகம் இல்லாத உபாக்கியம் திருஷ்டவே அதை நீ அப்பிரயோஜனம் அல்லாமோ புருஷார்த்தத்துக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது புருஷார்த்தத்துக்கு கிடையாது ஆனா பிரம்ம ஜானம் புருஷார்த்தம் பாரு இதை வந்து நீ வந்து ஆனர்த்தக்கம் சொல்லக்கூடாது அதனால புருஷார்த்த அனுபயோகி உபாக்கியானாதி பூதார்த்தவாத விஷயம் ஆனர்த்தக்கியம் உள்ளதை தான் சொல்றது இருக்கிறதான் சொல்றது ஆனா அதனால நமக்கு ஒன்றும் புருஷார்த்தம் கிடையாது யாதோட புருஷார்த்தம் கிடையாது எதை சொன்னாலும் புருஷார்த்தம் இன்னும் தான் கேட்பாங்க அதனால என்ன பிரயோஜனம் புருஷஸ்ட பிரயோஜனம் கிம் பதினா பூதார்த்தவாத விஷயம் ஆனர்த்தக்கிய அபிதானம் திர்டவியம் இன்னும் மேலே போற அதெல்லாம் பதில் சொல்லி திரும்பவும் சொன்னதே சொல்றேன் अयुक्तम् யுத்தியும்து அன்தீபா வசமரி अयुक्तम् கத்தியவிதி அனுப்பவே அந்த நம் அனுப்பவே விரியமான எதப்பு த கிம் பத்தா உக்தம் சப்தீபா வசுமதி இத்தியாதிபத்து தற்பிகம் அது என்ன பரிகாரம் பண்ணினார் பாரப்பா எப்படி பரிகாரம் பண்ணார் ஆ இருக்கு அதுதான் இப்ப பரிகாரம் பண்ணி இருக்குன்னு अंदम्य பிரயோஜன சொல்லியாச்சு பிரயோஜனசாத் சர்புமா அங்கே அர்த்தம் அங்கீஷூர் வத்துமாத்த பிரயோஜனா புரிய ம்சாரித்திரேட்டூட சாரித்தூபா அர்த்தம் அர்த்தம் அர்த்தவது அர்த்தவத் இருக்கணும் இல்லையா ந நூ கதனவத் அர்த்த அர்த்தம் உத்தம் அது பதிச்சு आत्मभावस्य शक्यं அணி பிரமாஜன அ नशक्यं அவக ஆமூசாரிம்சயித்திரோ வேதப்பிரமாவத்துக்கு விதமாயிரும் கிடையாது அவகாவம் தரிசித்தும் ந சக்கியம் கிடையாது வேதாந்தம் படிச்சாச்சுன்னா ஞானம் வந்தாச்சு அதனால சம்சாரித்துவத்தை நீ காட்ட முடியாது வேத பிரமாண ஜனித பிரம்ம ஆத்மபாவ விரோத என்ன தெரியுது வேதம் சொல்றது அப்ப ஸ்ரத்தா பக்தியோட வேதத்தை படிச்சா ஆத்மா பிரம்ம்கிறத சொல்லி கொடுக்குறத புரிஞ்சுதான் ஆகும் சம்சாரித்தம் கிடையாது கிடையவே கிடையாது வேத பிரமாணம்ப்பா நீ இப்படி வேத பிரமாணத்துல சொல்லி கர்மாவை பண்ண அது வரும்னு நீ எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்க சொர்க்கத்துக்கு கிடைக்கும்னு அப்புறம் உன்னோடதே கதை தானே நீ என்னோடத வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னால் இவன் சொர்க்கம் கிடைக்கும்னு நினச்சின்னு இருக்கான் அது வரப்போறதுன்னு நினைச்சுட்டு இருக்கான் நானும் சொல்லுவேன் என்ன நிறைய உனக்கு அப்போ உனக்கு வேதத்தில் ஸ்ர்த்தே இருக்குல்ல எனக்கும் வேதத்தில் ஸ்ர்த்தே இருக்கு உன்னோட கர்மாவை நானே இல்லை நான் சொன்னேன் நீ தான் பிரம்மனை இல்லை இல்லைன்னு சொல்லி நான் இருக்கேன் அப்படி ஒன்றும் அப்படி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறேன் புரியுதுதான் இப்படி பேசணும் தான் நான் உன் கர்மாவை என்னைக்கா தோஷம் சொல்லியிருக்கேன் ஆனா உன் கர்மாவனாலும் மோக்ஷம் இல்லைங்கிறதா என்னோட வாதம் நீ என்ன சொல்ற கடைசி வரைக்கும் கர்மா கர்மா கர்மான்னு தெரிஞ்சே இருக்கு நான் பிரம்மனையும் நான் ஒத்துக்கிறேன் பிரம்மனையும் ஒத்துக்கிறேன் கர்மா வேற பிரம்ம வேற அதில் தர்மகாண்டா பின்னஹா பிரம்ம காண்டா கர்மகாண்டே தர்மஹா விஷயா ஞான காண்டே பிரம்ம பிரம்ம விஷய நீ ஒத்துக்கணும் இருக்க முடியாது வேத பிரமாண ஜனித பிரம்மாத்ம பாவ விரோத விரோதாத் அது வராது விரோத பிரம்மாத்ம பாவ விரோதம் பா சம்சாரித் வராது வேத பிரமாணத்தை படிச்சு பிறகு சம்சாரித்துவம் வருதுன்னு சொன்னா என்ன தோஷம் இருக்க முடியும் ஒன்னும் பிரமாத்துல தோஷம் இருக்கணும் பிரமாத்தா கிட்டதான் தோஷம் இருக்கணும் கிடையாது பிரமேயத்துல தோஷம் கிடையாது பிரமேயத்திலேயோ பிரமாணத்திலேயோ தோஷம் கிடையாது பிரமாத்தா கிட்டதான் இருக்க முடியும் வேற யார்கிட்ட தோஷம் இருக்க முடியும் பிரமேயம் கிளியர் ஆயிடப்போது பிரமேய அசம்பனா பிரமா பிரமா பிரமேய சம்சயா பிரமாண சம்சயா பிரமாண என்னது பிரமாணாதீனா பிரமேயசித்தி மானாதீனா மேய சித்தின்னு பொதுவாய நியாயம் மானாதீனா மேய சித்தி வேக பிரமாணம் சொல்றது அப்பா நானும் பிரம்மனும் ஒண்ணுன்னு சொல்லி கொடுக்கறது அதை எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும் கிடையாது கிடையாது आत्मा तदेव ீராமதிம்தவிர ஆகன கல்பித்துவம் இவ்வளவு அழகா இருப்பார் இவன் சொல்றான் அகம்சாரி நீ சம்சாரி நான் ஒத்துக்க மாட்டேன் நான் இல்லைன்னு நீ எப்படி சொல்ல முடியும் சாமியார் பாவ சம்சாரத்தை மட்டும் இல்ல அவழ சில பத்திரம்லாம் அதனால சாமி என்னத்துக்கு சாமி ஆசிரமெல்லாம் பேசாம நிம்மதியாக எங்கள் வீட்டில் வந்துருங்க எப்படி அது இன்னொரு சம்சாரம் அதனால வந்து எப்படி சொல்றதுக்குலாம் ஆள்லாம் இருக்குது அதனால் வந்து என்னத்துக்கு சாமி இந்த சம்சாரம் சம்சாரங்கிறது அவமானுடைய விருத்தியில் இருக்குது நான் சம்சாரம்னு நினைக்கிறான் சம்சாரம் இல்லைன்னு நினைக்கிறான் சத்தம் போடுறதுனால நான் சம்சாரம் அர்த்தமா என்ன சத்தம் போடுறார் கோவப்படுறார் அதனால சம்சாரின்னு அர்த்தமாக என்ன இன்னைக்கு கோயிலூர் மட கதையை கோயிலூர் மடத்தை பற்றி படித்தாப்பா ரொம்ப நல்லா போட்டுருக்காங்க இந்த சாமி நூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டு மரத்தில் இருக்காரு போட்டுருக்காங்க இவர் நம்ம அவங்க நகரத்தார் பத்திரிக்கை எல்லாமே என்ன பண்ணுறாங்க நம்ம நம்ம நம்ம க நம்மளுடைய கம்யூனிட்டியில் இன்னொரு பட்டினத்தார் அப்படின்னு அவங்க பெருமை அப்போ அவங்க இருக்கட்டும் பட்டினத்தாருக்கு அது கிடையாது இருந்தாலும் கூட நம்ம சமூகத்தில் இன்னொரு பட்டினத்தார் நம்ம சமூகத்தில் தான் வர முடியும் வேற எதுவும் வர முடியாது அப்படின்னா அவங்க அது என்ன குப்புற விழுந்தாலும் செய்யணும் மண் ஓட்டம் இல்லை அதே இது வேற எழுத்தியா சரி தான் இருப்பாங்க அதனால நிறைய விஷயம் தெரியல அதில் இவர் ஆறாவது பட்டம் இருநூறு வருஷம் ஆச்சு இந்த மடம் ஆரம்பிச்சு நல்லா இருக்கு அது நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சுவாமி வரப்போறாரு இல்லையா தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் அந்த இதில் வந்து நிறைய எழுதுறாங்க எப்படி எப்படி எங்கெங்க விடணுமோ அப்படின்னு அவர் சொன்னார் அந்த ஆண்டவர் சுவாமிகள் எனக்கு பின்னால வீரம் வருவான் பேரம் வருவான் தானா இவர் அதே பரம்பரையில வந்திருக்காரு அந்த ஆண்டவர் முதல் ஆறாவது முதல் சுவாமி இருக்காரு அதுல வந்து இவர் அதே பரம்பரையில வந்த பேரம் தான் இவர் வந்திருக்காரு எனக்கு அது இன்னும் நியாயமா தான் பண்றது பரம்பரையிலே வர்றது நல்லதுதான் சிலதெல்லாம் அது வந்து எப்போ அபிமானம் வந்து பாருங்க அதனால கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்றாங்க அது ஒரு வகையில இருக்கு நல்லதுதானே இருக்கு பண்ண தானே செய் நல்ல கரையும் பண்றாங்க எப்படியோ போயிட்டு போய்ட்டு அதெல்லாம் நமக்கு புகழை விளக்கத்தில் நம்ம கமெண்ட் அடிக்க வேண்டாம் இது நமக்கு நல்லதுதான் பேரம் வருவான் வீரம் வருவான் பேரன் அதுல வந்து காஞ்சி சங்கராச்சாரியர் இந்த கோயில் மடத்தை நல்லா அனலைஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியும் பெரிய இந்த ஜெயந்தலைவர் சந்திரசேகரேந்திர சுவாமி அந்த பேரன் நான் தான் சந்தோஷப்படுகிறேன் இந்த சுவாமி வீரம் வருவான் பேரம் வருவான்னார் வீரன்னு ஒரு சுவாமி வீரஞ்ஞான சுவாமியோட இன்னொருத்தர் இருந்திருக்கார் அந்த சுவாமி வந்து மகா கோபக்காரன் துர்வாசரங்கிறார் அவர் யாரு இவர் சங்கராச்சாரியார் வந்து அவரை துர்வாசரனே சொல்ல ஆனால் அவர் காலம்தான் பொற்காலம் அந்த மடத்துல அவ்வளவு டெவலப்மெண்ட் வளர்ச்சி இருந்தால் பண்ணியிருக்காரு அவர் அந்த காலத்தில் அதனால தான் கோபமாக இருந்திருக்காரு கோபமாக தான் காரியம் நடந்திருக்கு சும்மா அப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு போட்டிருக்காங்க நல்லா துர்வாசனா அவ்வளவு கோபக்காரர் அவர் அந்த கோபத்துல தான் நிறைய காரியம் பண்ணித்தரவர் ஏன்னா ஏகப்பட்ட காரியம் பண்ணிருக்காரு இந்த மடத்துக்கு அவ்வளவு காரியங்களை நல்லா பண்ணது அவர் தான் சுத்தி எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் இவர் வந்திருக்காரு இப்ப இவர் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு என்ன சொல்றேன் இந்த சம்சாரிங்கிற வந்து கோபம்ங்கிறதுனால சொல்ல ஆரம்பிச்சு அது அவருக்கு போயிட்டேன் அப்போ நமக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் நம்மக்கிட்ட கொஞ்சம் கோவம் இருக்கையோ இல்லை கோவம் வந்து நல்ல காரியம் நாளெலாம் இருக்காங்க அப்போ நம்ம குரூப்போட அவரோட நமக்கு ஒரு சந்தோஷம்தான் அதனால வந்து ஒரு சந்தோஷம்தான் நம்ம கோவமாக இருந்தாலும் நம்ம ஒன்றும் இது அக்கிரமத்துக்காக கோவப்படுறதில்லை நம்ம வந்து நான் என்னுடைய சுயநலத்துக்காக கோவப்படுறேன் அது நான் பார்த்தா எனக்கு தெரியல அப்படி நான் சுயநலத்துக்காக கோவப்படுற மாதிரி தெரியலை எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா கூட நான் தாங்கிப்பேன் ஒரு தர்மம் அதுதுங்கிற போது நான் தாங்க மாட்டேன் அது காரியத்தை பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க அதுல சம்சாரிங்கிற போது அதான் அவாமான் திருஷ்டியை பொறுத்து சுவாமிஜி தான் கேட்பாரு சம்சா நான் சம்சாரியா சம்சாரி இல்லையாங்கிறது அவமானுக்கு தான் தெரியும் தெரியும் அதனால இவன் நினைச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறமும் படுறாரு அவஸ்தை இப்ப வேதாந்தான் பிரம்மசூத்திரமே சொல்லிக்குறான் ஆனா படுற அவஸ்தையை தாங்க முடியாது அப்படின்னு இவன் சொல்றான் உனக்கு தாங்க முடியலை எவ்வளவு கிளீனாக இருப்பா இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி எழுதி பொன்னால் எழுத் பொன்னெழுத்தில் பொதிக்கப்பட வேண்டியவைகள் நகி ஷரீராதி அபிமானின ஷரீராதி ஆத்மா அபிமானின துக்க பயாதிமத்துவம் திருஷ்டம் இது தசைவாதான் அழக தசைவ முதல்ல வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி உடம்புல இருந்தது என்னது பவமரு ஞானதீர்த்தம் படிந்திட பதறினானே இப்போ ரெண்டாவது சொல்லுவாங்க பவமரு ஞானதீர்த்தம் படிந்திட பதறினானே நான் வந்து சொல்றான் இல்லையா துர்வார சம்சாரதவி தப்தம் தோதூயமானம் துரதிருஷ்டவா தைஹி பீதம் பிரபன்னம் பரிபாயி மிருத்யோ நஜானே சிஷியன் சொல்றது தாங்க முடியல ஏற்கனவே சம்சார துக்கம் போராத்துக்கு இன்னும் அதிகமாக வேற வருது நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம் நினைச்சேன் எங்க அம்மா அப்பாவோட இருந்து எனக்கு வேற கல்யாணங்கிறான் அப்புறம் வந்து இன்னும் மாட்டியம் போல சும்மா நான் இதை சேர்த்துக்கிறேன் துர்வார சம்சார தவாகி தப்தா தோதூயமானம் துரதிருஷ்ட வாத்தை நான் வந்து ஏற்கனவே தவிச்சுன்னு இருக்கேன் போராது காத்து வேற அனுகூலமா அடிக்கிறது அவஸ்தப்படுறதுக்கு தோதூயமானம் துரதிருஷ்டவாத்தை பீத்தம் முத்தியோகோ பீத்தம் சா மரணத்திலிருந்து அஜ்ஞானம் மரணத்துல பயந்து கிடக்கே பிரபன்னம் உங்கள சரணாகதிய அடைஞ்சிருக்கேன் மிருத்யோ பரிபாகி இந்த மிருத்யோ காப்பாற்று சரணாகதி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் போற விஷயம் அப்படிதான் சொல்றது வகுப்புக்கு வர்றதுக்கு மூணு வருஷம் கோர்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி வந்தான் நம்ம பாஷத்துக்கு சொல்லணும் வரும்போது எப்படி வந்தால் சரீராதி ஆத்ம அபிமானினா வரும்போது எப்படி இருக்க போகிறதோ என்ன கோர்ஸ் முடிகிற போது சில பேர் கோர்ஸ் முடிஞ்சு நம்ம எப்படி வாழ்க்கையில் எடுத்துருந்தோம் அது வேற இருக்கலாம் இருக்காது அது சும்மா அது பேருக்கு ஆபாசம் தான் இருக்கும் ஆனால் துக்க பயாதிமத்துவம் துக்க பயாதிமத்துவம் திருஷ்டம் அவனுக்கு தான் வேத பிரமாண ஜ பிரம்மாத்மா அவ பொறுமையா வகுப்புல வந்து உட்கார்ந்து என் கேட்டு இருக்கும் கேட்டுன்றதுதான் விழாமையா இருக்கும் தந்திரமா புருஷ தந்திரமா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எப்படி முடியுமா கிளாஸ்ல கொட்டுண்டே இருக்கேன் நீங்க சொல்றது வந்து புரியத்தான் செய்யறது ஆனால் பிரம்மா ஆத்ம அவகமே வேத பிரமாண ஜனித பிரம்ம ஆத்மா அவகமே தபிமான நிவத்த தெரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த துக்கங்களெல்லாம் வேத பிரமாணத்தை தெரிந்து கொண்ட பிறகு அபிமானம் போய்விடுவதால் இருக்க முடியாது இருக்கிறது என்று உன்னால் கற்பிக்க முடியாத பணி கற்பைத்தம் நசக்கியம் அதுக்கு உதாரணத்துல नहि धनिनो गृहस्थस्य धनाभिमानिनः धनापहार निमित्तं दुःखं दृष्टमिति तस्सेव प्रवृदितस्य धनाभिमानरहितस्य तदेव धनापहार निमित्तं दुःखं भवति अछा कुण्डलिनः Kann flew cycles, anneye�plexes高 conclusions Aristotle termhanDay Aha. environmentallyCheChef uso wars sesang an disadvantaged paid theo organisation susanges par dos voiture gele Heraus சியாசிகிட்டே இருக்கா அதுக்காக சொல்லு தனிநாசிமா அவனுக்கு தனாபிமான இருக்கு தன அபார்த்து தி தன அபார்த்து அவனுக்கு இருக்கு தவிர பிரவரிக்கணக்கார பணத்திற அபிமான இருந்து பணம் போன உடனே ரொம்ப துக்கமா இருந்தது ஆனா சன்னியாசம் பண்ணிட்டான் சன்னியாசம் பண்ணிட்டான் தசேல் சன்னியாசம் பண்ணிட்டான் அப்ப சந்நியாசம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கு தன அபிமானம் இல்லை தன அபிமானம் இருந்தபோது தனம் நீங்கினதுனால ஏற்பட்ட துக்கம் இருந்தது இப்ப தன அபிமானம் நீங்கி போயிடுது ததேவ தன அபகார நிமித்தம் துக்கம் பவத்தி வா இப்ப அபிமானம் போனதுக்கு பிறகு தன அபகார நிமித்தம் துக்கம் அவனுக்கு எப்படி வரும் அந்த அவன் துக்கம் கிடையவே கிடையாது கிரகஸ்தனா இருந்தா தனியா இருந்தா தன அபிமானம் இருந்தது அதனால தன அபனம் போனவுடனே துக்கம் ஏற்பட்டு அவனே என்ன பண்ணிட்டான் இப்போ சன்னியாசம் பண்ணிட்டான் சன்னியாசம் பண்ணுட்டான் அப்புறம் சன்னியாசம் பண்றதுக்கு அப்புறம் அந்த பணத்துக்கு தனக்கும் சம்மந்தம் இல்ல இப்ப அந்த துக்கம் இருக்குமா அவனுக்கு கிடையாது அந்த துக்கம்ங்கிறது கிடையவே கிடையாது தன அபஹார நிமித்தம் துக்கம் பகுதி அதாவது முதல்ல தனத்துல அபிமானம் இருக்கிற போது துக்கம் இருக்கு அபிமான சத்ரே துக்க சத்துவம் அபிமான சத்ரே சுகசுகத்துவம் அபிமான அபாவே சுக துக்க அபாவா விஷயம் भवति". भवति– न भवति– இதுலையும் கூட போடலாம் நான் ஒரு வார்த்தை போட்டு காட்டுறேன் போட்டாலும் கூட என்ன மட்டாதிபதிகள் இருக்கான் இருக்கான் பிரவிரஜிதமான ததவ தனாபஹார்த்தம் துக்கம் பகுதி இப்பாசிய முக்கியம் இல்லை அபிமான சத்துவே சுக துக்கசத்துவம் அபிமான அபாவே சுகது அபாவா அதுதான் நமக்கு வேணும் அதான் சொல்லுற அது மாதிரி சுகத்துக்கு எடுத்துட்டார் மொத்தம் குண்டலம் போட்டுருக்கான் இது தெரியுது சங்கராச்சாரிய காலத்தில் குண்டலம் போட்டுனவங்க இந்த ஏன்னா இது கர்மகாண்டி பார்த்து பேசுகிறார் கர்மகாண்டிக்கு நிறைய யாகம் பண்ணின்னுட்டா மகர குண்டலம் போட்டுக்கிறான்னு ஒரு இது அந்த குண்டலம் போட்டுன்னுட்டா அவனுக்கு ஒரு மிக செலவினா போட்டுப்பாங்க கடுக்கன் போட்டுக்கிற வேற குண்டலம் போட்டுக்கிறதுக்காரு எல்லாரும் குண்டலம் போட்டுப்பேன் என்ன வேணாம் எவன் வேணாம் என்ன போட்டுக்கலாம் போடுக்கலாம் இப்போ அந்த காலத்தில் அப்படி இல்லை குண்டலம் போடக்கூடாது போட்டால் பார்ப்போம் விடுவான் நீனா எத்தனை யாரும் முடிஞ்சுட்டு அதுக்குள்ளே குண்டலம் போட்டுன்னு விட்டேன் அப்படின்னா அவன் போட்டுனா இப்படி புறாமே விடுவான் அது எல்லாம் இது இருக்குது ஆனால் வந்து அந்த மக்கர குண்டலம்னு அது நல்லாயிருக்கும் அது போட்டுக்கிற குண்டலமே ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் அந்த மகர குண்டலம் போட்டுப்பாங்க அந்த மகர குண்டலம் போட்டுனுட்டான்னா அவர் சொல்லுறார் குண்டலம் போட்டுட்டவனுக்கு அந்த குண்டலம் போட்டுக்கணும் சுகமாக இருக்கும் அவனுக்கு ஒரு ஆனந்தம் அஹ் குண்டலீ அமெரி போயுத்தன சுகம் திருஷ்டம் துண்டலுத்திமான அப்புறம் அபிமான குண்டலத்தையும் உடுட்டான் என்ன சொல்றாருன்னா குண்டலத்தையும் உட குண்டல அபிமான விட்டுட்டான் அதே மாதிரி அங்கேயாரு சாமியாராவும் ஆயிட்டான் பண அபிமானமும் போயிடுத்து எப்படி இருக்கும் விட்டுடணும் தாத்திரமா சொல்ற குண்டல வியுக்தசிய குண்டலித்துவ அபிமான ரகிதசிய ததேவ குண்டலித்துவ அபிமான நிமித்தம் சுகம் நகிபவதி அந்த சுகமும் கிடையாது நச்சா முன்னாடி இருக்கு நச்சா பவதி ஷே ஓம் ஈஸ்வரோ குரு ரத்மேதி மூர்த்தி வேத విభாகினே யமவத்யாத் தேஹாஜ தக்ஷிணா மூர்த்தே நம ஓம் शान्ति शान्ति शान्தே ஹரீ ஓம் நினைக்கிறத இல்ல அது தான தெரியாது வேறாருக்கும் தெரியாது ஆனால ஆத்மா அநாத்மா விவேகி நாமபி பண்டிதானா ஆஜா விபாலானாம் மாட் பாடு வைக்கிறவங்களே ஆடு மேய்க்கிறவனுக்கும் கூட அபிவித்தோதா ரெண்டு பேரும் நானும் பண்டிதன் வந்து வியாபகாரிக திருஷ்டியா நானும் சொல்றான் பாமரன் வந்து பாரமார்த்திக திருஷ்டியா சரீரத்தை நானும் சொல்றேன் அப்படி புரிஞ்சுக்கணும் பாமரன் வந்து படிக்காதவன் வந்து சாஸ்திரத்தை பிடிக்காத வந்து என்ன சொல்றான்னா பாரமார்த்திகமாகவே சரீரத்தை நான் சொல்றான் இவன் வந்து வியாபகாரிகமா சரீரத்தை நான் சொல்றாங்க ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியுமா வியாபகாரிக பாரமார்த்திகமே அந்த ஜானரூபமா இருக்கு வியாபார பாரமார்த்திகத்தை வெளியே காட்ட முடியும் விற்பி ரூபமா இருக்கு அதை எப்படி காட்ட முடியும் அதனால என்ன சொல்றான் தஸ்மாத் இப்போ சதிருஷம் சேஷ்டத்தை சுவியாக பிரகிருவான் அப்படின்றார் பகவான் கீதையில் ஞானியம் கூட தன்னோட பிரகிதிக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துகிறான் பிரகிருதி பூத்தானே விக்கிரகின்னு ஞானியம் கூட பிரகிருதிக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கிறான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது அப்ப அதில் என்ன அர்த்தம்னு கேட்டால் பிரகிருதி இப்படிதான் விவகாரம் பண்ண முடியும்னு அர்த்தம் பிரகிருதி இப்படிதான் விவகாரம் பண்ண முடியும் ஞானवान् अपि सुस्याह प्रकृतिहे सदृशं श्रेष्ठः अびに சொன்னதனால அப்ப ஞானवान्னு போட்டதனால ஞானவானா அஞ்ஞானவானா ஞானம் அப்ப என்ன அர்த்தம் ஞானवान् अपि सुस्याह प्रकृतिहे सदृशं श्रेष्ठः ज्ञानियं கூட தன்னோட प्रकृतिக்கு தன்ன மாதிரி நடக்கறான் அப்படி சொன்னா அப்ப என்ன அர்த்தம் भगवान ஞானியं கூட प्रकृतिக்கு தன்ன மாதிரி நடக்கறானா அவன் ஞானி இல்லைன்னு சொல்றாரா ஞானி ன்னு சொல்றாரா இப்போ என்ன அர்த்தம்ங்க எ சொல்றதுல என்ன பிரகிபடிதும் நடக்கிறதும் இருக்கு ஞானமும் இருக்கு இல்லாட்டி ஞானியோட பிரகிரு வசதி பேசணும் கொஞ்ச நேரம் இல்ல அவன் பிரகிருதி வேற அவன் பிரகிருதி ரொம்ப வருஷமா மாத்தி மாத்தி அவன் சம்ஸ்கிருத்தி அடைஞ்சிருக்கான் ஆமா பிரகத்தின் சொல்லப்படாது அப்படின்னு சொல்லணும் இது சரியான ஆழமான பிரமாணம் பிரகிருத்தி விஞ்ஞானத்தி பூகாமி விக்கிரகிறது எல்லா உயிரிலும் அதோட கருதி இப்படி போயிட்டு இருக்கு அது என்னப்பா பண்ண முடியும் நீயோ நான தடுக்கவா முடியும் அப்படின்னு அதனால நம்ம என்ன சொல்றோம் அந்த பிரகிருதி அப்படித்தான் விடுத் அப்படிங்கிறோம் அந்த பிரகிருதி அப்படித்தான் அதோட தர்மா தர்ம சம்ஸ்காரம் இதோட தர்மா தர்ம சம்ஸ்காரம் அப்படித்தான் அப்படின்னு சொல்றதே அதனால தான் நம்ம என்ன செஞ்சோமோ அது விசேஷமா வேலை செஞ்சு இருக்கு சொல்லுவேன் என்ன சாட்சா போர்த்தா நேரம் பரவாய்த்து மரணத்தில் அறுவரையாவ பார்த்தான் இங்க வந்து என்ன அஜிவாரிந்திரம் அல்ல சொல்லிக்கலாம் எனக்கு திருப்தி சொன்ன குழப்பம் இது ஆபத்து அப்ப இவருக்கு சதம் ஞானியம் கூட என்ன பண்றான்னு சொன்னிருக்கையா சா கமணிய வித்வாசோசா சத்தோர்லோகிரிபேதம் ஜனஏானு என்ன அர்த்தம் சொல்றது என்ன அர்த்தம் சொல்ல முடியும் அவங்ககிட்ட போய் இந்த பாரு நினைச்சுருக்கே உடம்பே கிடையாது என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க உண்மையில நீ அகர்த்தா சச்சிதானந்தான் பேசும் உப்பாதி எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறது எனக்கு என்ன புரியும் இந்த உபாதை உன்னை பார்த்து பேசிகிட்டு இருக்கு ஞான் வச்சுக்கோ அப்படின்னு அவன் கிட்ட பேச முடியும் அவன்கிட்ட பேச நாங்கள் போயிருந்தேங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவன்ட்டு சாதாரணமாக பேசிட்டு இருக்க வேண்டிதான் நம்ம வேதாந்தம் படிச்சிருக்கோம் ஆத்மான் ஆத்மா விவேகம் பண்ணியிருக்கோம் அதனால இந்த உடம்பு அந்த இடத்துல இருந்தபோது அதை பார்த்துது அப்படின்னு அவன்கிட்ட போய் பேச முடியும் இந்த உடம்பு அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அப்படின்னு நான் பேசினேன்னு வச்சுருங்களேன் எப்படி இருக்கும் சாமி முதல்ல கொஞ்சம் நல்லா தான் இப்போ ஏதோ பக்கம் வரணும்னு நினைக்கிறாரு ஒன்று இல்லை நம்ம இதான் தோணும் இந்த உடம்பு சிங்கப்பூருக்கு நாடாணிக்கு போகுது இந்த உடம்பு கம்பத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்றதுக்குள்ள நான் கம்பத்துக்கு போனேன்னு சாதாரணமாக பேசினாலே போகிறோம் இல்லாட்டி அது புத்தி பேதம் ஜன புத்திபேதம் ஜனே ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னால் நான் கம்பத்துக்கு போனேங்கிறான் நான் மதுரைக்கு போனேங்கிறான் தேனிக்கு போவேன் நான் வந்து ஊருக்குள்ளே போனேங்கிறான் அவங்ககிட்ட போய் இந்த உடம்பு கடவேலிக்கு போயிட்டு வந்தது இந்த உடம்பு உடம்பு இந்த உடம்புக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது இந்த உடம்புக்கு அபிமான அறியுமாடும் அது சாதாரணமாகவே பேசிருந்த இந்த உடம்புக்கு மாலை மரியாதையும் கிடைச்சது இதுக்கு இல்லை இந்த கட்டைக்கு அப்புறம் பஞ்சாவதோட பக்திக்கு போயிட்டோம்னா அடியேன் குளிர்ந்து விடுவோம் அடியேன் தாசானு தாசன் அது இன்னொரு ரூபம் எல்லாம் வந்து புரியற மாதிரி சொன்ன தப்பு கிடையாது பைத்தியம் பிடிச்ச மாதிரி விவகாரம் பண்ணா என்ன ஒண்ணு என்ன ஒண்ணு சாட்சா இருக்கிறோன்னே தர்மசாஸ்திர நிறைய பேர் சாक्षात्कार இல்லே என்ன சீடுவாங்களே साक्षात्कार இருக்கறானே தர்ம சாஸ்திரத்து நிறை நீர்ரானே வந்து அந்த தர்ம சாक्षात्कार இல்லே என்ன சீடுவா ஆச்சோ அப்படி தான் आएगी சில விஷயங்கள அதப்புறம் சொல்றேன் அதப்புறம் சொல்றேன் அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங் இவர்தான் இப்படி இந்த போட்டு எழுதி வச்சிருக்க அது நம்மள டிஸ்டர்ப் பண்றோம் எது படிக்கணியோ படிச்சு தேக வத்திர்த்த ஆத்மா அஸ்தித்வாதினாருக்கும் எடுத்துக்கெல்லாம் தேகத்துக்கு வேறாக ஆத்மா இருக்கு மதஸ்தர்கள இருக்கட்டும் அபித் ஜீத்தி விதுஷரீரத்துவம் சித்தம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அறிவாளிக்கு தன்மையானது பொருந்தும் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை அஜானிக்குமே அதான் உண்மை அவிதுஷ அப்படி அசரீரத்வமே சத்தியம் விதுஷ அசரீரத் அஹம் அசரீரி அகம் இது ஜானாதி न तावदे, அவிதுஷ அீரீ அஹமி நத்தயதி சேவையு மந்திரம் உங்க புஸ்து எப்படி போட்டிருக்கு மல்மீகேமே ீரமேஜர <maintaining> <organize>. <shines> <dead> <microphones illegal> <and> <irony> स्मृति स्मृतिर स्थित्रज्ञ का इद्याप्रज्ञ லட்சாண விதூம் தவிர आत्मभावस्य आत्मभावस्य यथापूर्वम संसारित्वम यथापूर्वम संसारित्वम यस्यतु यथापूर्वम संसारित्वम यस्यतु यथापूर्वम संसारित्वं नासं नासं अवगत ब्रह्मात्मभावः अवगत ब्रह्मात्मभावः इत्यनवद्यं इत्यनवद्यं तलीय तथाच ब्रह्मविप्रषया श्रुतिहि ब्रह्मज्ञानेपति वेदम पडीसंद्रதப்பா எப்படி பாம்பு புத்துல பார்த்து சட்டையை உரிச்சாச்சு சட்டையை நல்லா உரிச்சிடுச்சு ஆனாலும் இந்த சட்டைக்குள்ள அது படுத்து சட்டையை உரிச்சும் கூட சட்டையை உரிக்கிறதுனா என்ன உரிச்சு வெளியில போல அதுல இருந்து அதெல்லாம் இதை வெளியில போறதுக்கு முன்னாடி சட்டையை உரிச்சுட்டு அதுல இருக்கு அது உடம்புல இருந்து இருக்கு அந்த உரிச்சுன்றதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற மாணவி ஞானி சரீர அபிமானத்தை விட்டுட்டு சரீரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றதுப்பாச்சது தோல் உரித்த பாம்பு தன்னுடைய தோல் இல்ல தன்னுடைய சட்டையை உரித்த பாம்பு வல்மீக்கே மிருதா பிரத்யஸ்தாத்தரீரம் சேத்து அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ரெண்டாவது பாம்பு சட்ட மாதிரி அமிர்தா பிராணஹா பிரம்ம இவ தேஜா ஸ்ருதி வாக்கியங்கள் அதுலயேதான் சொல்லி இருந்ததுலான் அதனால இவன் வந்து அசரீரனா அமிர்தனா பிராணம் தான் தெரியல பிரம்மன் அமிர்த பிராணா பிரம்மை தேஜ ஏவ பிரகாசஸ்வரூபமா இவன் இருக்கான் அதனால இந்த சரீரத்தில இருந்துட்டே அசரீரமா இந்த தத்துவம் இருக்கப்பா நல்ல ஊனுடம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டு உடம்பினை உண்ணம் இழுக் இருந்தேன் அது வைராகியத்துக்காக சொல்றது உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டு உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன் அப்படி சொல்றதும் உடம்பாரழியின் உயிரிவர் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே கண்ணிருந்தும் கண்ணில்லாதவன் காதிருந்தும் காதில்லாதவன் எல்லாம் வந்து போட்டு சவாக் அவனா அமனா இவ சப்ரானோபிராண இவ இதிச்ச வாக்கியங்கள்லாம் विदुषः விஷத்திய அசம்பரித்தி மெய அப்ஷ்டூ மைத்தருணையுமே எனவே அவரி கொண்டவனுக்கு ஒருத்தனுக்கு சாஸ்திரம் படித்த பிறகு இருக்குன்னு சொன்னா இவன் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறேன் அசௌ அவகிரம் ஆத்மாவ அசௌ பிரத்மாவதாவம் நவகதம் ஏனாத் அவகதிர அனவகதிரமாவா இத்தியஅனவத்தியம் இது ஒண்ணு அனவத்தியம்னா என்ன நிர்ஷ்டம் நான் சொல்ற இந்த விஷயம் ஒரு தோஷமும் இல்லை நிர்துஷ்டம் ஒரு குறையும் இல்லாதது அவத்தியம்னா என்ன தோஷம் அதாவது பொருட்குற்றம் சொற்குற்றம் எல்லாம் ஒரு விதமான தோஷம் நான் சாஸ்திரத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்றதுல யாதொரு குறையும் நீ சொல்ல முடியாது சரி இன்னும் இருக்கு பிடிச்ச குறை யிர் அவத்தனா अन्यत्र तदा मनन नप्रतिपत्ति அய்யே தனனிசனேஷரிஷ शास्त्र शास्त्र वेदांत वाक्य வேதாந்தரம்பகி ஆனாத்துல மனநம் பண்ணணும் சொல்லி இருக்கிறதுனால மனநிதி விதி இருக்கிறதுனால கிடையாது அதுக்கப்புறம் இருக்கு பிரம்மனூப பரியவசாயித்ராச்சீனத்துக்கு சூத்திரம் பிரமாணகம் பிரம்மன் இருக்கிறதுனால மனன் நிதித்தியாசனம் போட்டு அப்பவும் அத விதி கண்டமா இரு கர்மகாண்டத்திலேயே சேத் விடலாங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது மனநிதா விதிசேஷம் ந அதுக்கப்புறம் விதிசேஷம் இருக்கு நிதித்தியாசனமும் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது எந்த ஒரு விஷயம் புரிந்து கொள்ளப்பட்டதோ அதுதான் மரணத்திலே நிதித்தியாசனத்தையும் திரும்பவும் புரிந்து கொள்ளப்படுகிறதே தவிர வேற ஒண்ணும் கிடையாது வித்தியாசமே தவிர எல்லா வேதாந்த வாக்கியத்தை வச்சு தான் பண்றோம் அபகத்திய மனநிதி அபகத்தியா அவ உபசம் எல்லாம் போட்டு வியாக்கரணம் நிறைய இருக்கு சொல்ல பரவாயில்ல அங்கே சொல்லு ஆத்மாசித்தம் நான் திரெங்காவது நடுவுனெல்லாம் திரவியங்கள்லாம் சொல்லி ஏதாவது பண்ண சொல்லி இல்லாட்டி ஒரு ரூபத்தை சொல்லி எந்த சொல்லி இருக்காணம் சொன்ன அடுத்த நிமிஷம் மன்னத்தை ோத்திய மீ நனனியசனோனா அப்படி அவகத்தியவணத்தை போலவே அதுவும் புரிஞ்சுக்கிறது தான் அழுத்தமா சொல்லவத் அவகத்தியர்த் நதிபத்தி விதி விஷயத்தையா அது வந்து கர்மாவாகவோ உபாசனையாகவோ விதி விஷயமாகவோ சொல்ல முடியாது சாஸ்திர பிரமாணகத்துவம் பிரம்மண ब्रह्मण न संभवतीतंत्र ब्रह्मास्त्र प्रमाण विधि ब्रह्म प्रयोजन शास्त्र प्रमाण शास्त्र ब्रह्म वेदातवाक्य समन्वया शास्त्र प्रमाणक ब्रह्म सिद्धं वेदातवाक्य समन्वया ब्रह्मशास्त्र प्रमाणक कथम तत्व समन्वया अद एवञ्चसति एवञ्चसति अथातो ब्रह्मजिज्ञासा अथातो ब्रह्मजिज्ञासा इति अग्रिषयः तद्विषयः पृच्छशास्त्रारम्भः पृच्छशास्त्रारम्भः उपपद्यते प्रतिपत्तिविधिपरत्रेहि अथातो धर्मजिज्ञासा अथातो धर्मजिज्ञासा इत्यैव आरब्ध्यत्वात् पृच्छक्षा शास्त्रमारभेत शास्त्रमारज्ञेत आरभ्यमानञ्च आरभ्यमानञ्च एवमारभेत आरज्ञेत अथतः परिशिष्टधर्मजिज्ञासा परिशिष्टधर्मजिज्ञासा इति अथतः तद्वर्च पुरुषार्थयोर्जज्ञासा तद्वर्च पुरुषार्थयोर्जज्ञासा इवत् एवं ह ब्रह्म आत्मं आत्मं ऐक्यं ऐक्यं अवगतिस्तु अवगतिस्तु अप्रतिज्ञाता इति अप्रतिज्ञाना इति तदर्थः युक्तः शास्त्रारम्भः तदर्थः युक्तः शास्त्रारम्भः भातो ब्रह्मजिज्ञासा इति ब्रह्मजिज्ञासा அதுமிஜாசா தமிழ் அவசின சர்வீச்சு பிரமாய அனுப்ப ஷயிரீ மோசே புவிய மாத ஆமோஷா தேகிக்கம் தவிரமைய उपय्य कारण प्रचार புரியதெல்லாம் எங்கே இருந்தா என்ன சொல்லி இருக்கும் அடையப்படுகின்ற விஷயமா இருக்குமே ஆனால் தனியாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே கர்மகாண்டத்தை சேர்ந்ததான் சொன்னா தனியா பரிசிஷ்ட தர்மதி ஆரம்பிச்சிருக்கணும் அப்படியே ஆரம்பிக்கணும் அது இப்படி அதுக்கு என்ன சொல்றேன் உங்களுக்குள்ளே பூர் இருக்கு யாகத்துக்கும் புருஷார்த்தத்துக்கும் உள்ள விசாரத்தை பத்தி நீங்களே விசாரம் பண்றீங்க போட்டு அது மாதிரி இருக்கலாமே வியாசாச்சாரியர் அதையும் பண்ணல தெளிவா தெரியுது அதனால தனி சாஸ்திரம் தெரியும் அதனால எங்கேயுமே நீங்க எந்த கா சாஸ்திரத்திலையுமே பிரம்ம ஆத்மா ஐக்கிய அவகதிஸ்து அப்ரதிஜாத ஒரு இடத்திலேயே ஆவது பிரம்மாத்மா ஐக்கியத்தை பத்தி ஒரு சூத்திரத்திலேயே நீங்க சொல்லல் சாஸ்திர நீங்க சொல்ல விட்டுட்டீங்க விட்டுட்டதாசர் பண்ணார் அவ்வளவுதான் பிரதிஜா தாத்தி ததர்த்தா யுக்தா சாஸ்திராரம்பா ஆயினால் அதை சொல்றதுக்காக பிரம்மாத்ம ஐக்கிய அமகத்தியா சாஸ்திராரம்பா யுக்தா அதுக்காக அந்த ஆரம்பிக்க வேண்டியது ரொம்ப பொருத்தந்தான் அது ஆகினாலவே அஹம் ப்ரமாஸ்மிசான விதைய गतसंगस्य मुक्तस्य ஜதசங்க முத்திய ஜாநேதாச்சரே வேதயு சர்வந்திரமரியம் தே பதம் சங்கிரேணீம் யோமித்தேத்து यद्यतयो எதம் வேதவிதோ வதந்த விசந்தோ வீத்தராட்சோமரியோன் வியாசனூர் வாக்கிய மீன எனவே பிரமாகத்துவ அபாவா இந்த என்ன பண்றதுக்கு என்ன பிரமேய பிரமா பிரமா அபாவ சொல்லி விட்டுரும் எனவே இது வரைக்கும் சொன்ன விஷயத்தை அகம் பிரம்மாஸ்மி இதோட முடியறதுதான் எல்லா பிரமாணங்களும் இதோட முடிஞ்சு இதுக்கு மேல பிரமாணத்துக்கே வேறு இல்லை பராத்மனின் வித்திய பிரமாணத்தையே நீக்கிறது தான்